வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா காமாளை நோய் விலகினால் பொருள்களின் உண்மை நிறம் தெரியும் விலகினால் ஆண்டவனுடைய உண்மை தெரியும் ஆம் காமாலை நோய் விலகினால் பொருள்களின் உண்மை நிறம் தெரியும் அஞ்ஞான வியாதி விலகினால் ஆண்டவனுடைய உண்மை தெரியும் என்கிறார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நன்றி வணக்கம்